தத்து சத் பரப்பிரமனே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம்மன் குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞான குரு பாணியை உள்நாடு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி திருச்சிற்றம்பலம் சென்ற வகுப்பில் வேதாந்தத்தை கற்றுக்கருவதற்கு முன்பு இரண்டு சாதனங்கள் வேண்டுமென்று பார்த்தோம் தூரத்து சாதனம் சமீபத்தில் அருக அருகாமையில் உள்ள சாதனம் என்று இரண்டு சாதனங்கள் பார்த்தோம் தன்மை முன்னிலை படற்கை ஆத்மாவாகிய தன்னை பற்றியும் முன்னிலையாகிய உலகத்தை பற்றியும் படற்கையாகிய இறைவனை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம் அதில் தன்மை தான் ரொம்ப முக்கியம் என்பதை கருத்தையும் நம்ம பார்த்தோம் ஏழு வகையான பிறப்புகள் உள்ளது என்பதையும் நம்ம பார்த்தோம் மானிட பிறவி தான் இருக்கிறதுலே மேலானது என்கிற விஷயத்தையும் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம் மனித பிறவி எடுத்த பிறகு மனிதனானவன் மிருகமாகவும் வாழலாம் மனிதனாகவும் வாழலாம் தெய்வமாகவும் வாழலாம் மனுஷனாக பிறந்துட்டால் வாழும்போதே முருகமாகவும் வாழலாம் மனிதனாகவும் வாழலாம் தெய்வமாகவும் வாழலாம் அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று பார்க்கலாம் முன்பு ராமலிங்க சுவாமிகள் இருந்தார் அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அவர் காலத்தில் ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்திருக்கிறார் அவர் நிர்வாணி அவர் ஒரு இடத்துல உட்காந்துருந்திருக்கிறார் உட்காந்துருக்கும்போது மக்களெல்லாம் அது வழி போய்கிட்டே இருந்திருக்கிறாங்க போகும்போது ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து ஒவ்வொன்றுனு சொல்கிறார் ஒரு மனிதன் போகிறத பார்த்து காக்கா போகுது அப்படிங்கிறார் அதுக்கு பிறகு அடுத்து இன்னொரு பார்த்து நாய் போகுதுங்கிறார் அதுக்கடுத்து இன்னொரு மனிதனை பார்த்து நரி போகுதுங்கிறார் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார் ஒருத்தரும் கோவிக்கலை ஏன்னு கேட்டு அவர் பித்த அவர் ஒரு பித்தன்னு நினச்சி எல்லாரும் கோவிக்காமல் போயிட்டாங்க கடைசியாக ராமலிங்க சாமி போயிருக்கிறார் இப்பத்தையும் மனிதன் போகிறான் அப்படின்னு சொல்கிறார் ராமலிங்க சாமியை பார்த்து மனிதன் போகிறான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சொன்ன உடனே அப்போ அந்த சித்தர் வந்து எதை பார்த்து சொல்கிறார் அந்த மனிதனுடைய குணத்தை பார்த்து சொல்கிறார் காக்கா போது அப்படின்னு சொன்னால் காக்காவுனுடைய குணம் என்னது உணவு கிடச்சிச்சுன்னா எல்லா காக்காவையும் கூவி அழைத்து எல்லாம் பகிர்ந்து உண்ணும் அதுதான் காக்காவுனுடைய குணம் அந்த குணத்தை உடையவன் போகின்றான் அப்படிங்கிற சொல்லாம சொல்ற அதுக்கடுத்து நாய் போகுதுன்னு சொன்னார் நாயினுடைய குணம் என்னது அது நன்றி விசுவாசம் உடையது அப்படிப்பட்ட நன்றி விசுவாசம் உடைய மனிதன் போகிறான் என்பதற்காக நாய் போகுது அப்படின்னு சொல்றார் அதுக்கு பிறகு நரி போகுது அப்படின்னு ஒரு மனிதனை பார்த்து சொல்லியிருக்காரு நரினா என்னாது அது தந்திரமுடையது அதே மாதிரி தந்திரவுடைய மனிதன் போகிறான் என்று சொல்லுகிறார் தந்திரமுடைய மனிதன் போகிறான்னு சொல்லியிருக்கிறார் அதனால் அவருடைய குணத்தை பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார் ராம்லிங்க சுவாமி போகும்போது அவரை பார்த்து மனிதன் போகிறான்னு சொல்லியிருக்கிறார் அப்போ மனிதனுக்கு குணங்கள் இருக்கின்றன அதை நம்ம பார்க்கலாம் மனிதனுக்கு மூன்று குணங்கள் இருக்கின்றன சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று குணங்கள் இருக்கின்றன இது படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று குணங்கள் இருக்கின்றன அந்த சத்துவகுணத்தோடு வாழ்கின்ற வாழ்கின்றவரே மனிதன் எப்படி சத்துவகுணத்தோடு வாழ்கின்றவனே மனிதன் சத்துவகுணம் என்ன செய்ட்டால் சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய வாழக்கூடிய மனிதன் அவன் தர்மவானாக இருக்கிறேன் அவனுக்கு புண்ணியம் கிடைக்குது அவன் தர்ம் தர்மத்தை கூட்டு வைக்குது புண்ணியத்தையும் கொடுக்கும் இது சத்துவகுணத்தோடு வாழ்ந்தோம்னா நமக்கு நன்மையை கொடுக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த காலத்தில் தர்மப்படி வாழ்வது கடினமாக இருக்கிறது சத்துவகுணம் இருந்தால் தர்மத்தை கடைப்பிடிக்கலாம் சத்துவகுணம் தர்மத்தை கடைப்பிடிச்சா தான் சத்துவகுணம் வரும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் தர்மப்படி இந்த காலத்தில் வாழ்வது கடினம் ஏனென்றால் உலகில் அதர்மம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது உலகத்தில் அதர்மம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அதர்மே தர்மமாக தோன்றுகிறது அதர்மே தர்மமாக தோன்றுகிறது எப்படின்னு கேட்டால் எல்லாரும் சீரும் நம்மளும் சீரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம் அதனால அதர்மே தர்மமாக தெரிகிறது அதே மாதிரி அதர்மத்துக்கு பணமும் ஆழ்பலமும் பதவியும் சேர்ந்து கொள்ளுகிறது அதர்மமாக இருக்கிறவனுக்கு எல்லாமே வந்து சேருது பணம் இருக்குது ஆள் எல்லாம் சேர்ந்து அவை மேலும் அதர்மத்தை செய்கின்றான் அதே தர்மத்தை அழித்து வருகின்றான் அப்படியெல்லாம் உலகத்தில் இருந்தாலும் நாம் முடிந்தவரை தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிலாம் இருக்குது உலகத்தில் அதர்மம் இருக்குங்கிறதுக்காக நம்ம முடிந்த அளவுக்கு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் எப்படியாவது நூறு மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு பரீட்சை எழுதுகிற எல்லாரும் ஆனால் நூறு மார்க் எல்லாரும் எடுக்க முடியாது அதை போல நம்ம முயற்சி பண்ணணும் தர்மத்தை எவ்வளவு தூரம் கடைப்பிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம கடைப்பிடிக்கணும் ஆனால் நாற்பது மார்க் எடுத்தாலும் பாசுதான் அதே மாதிரி தர்மத்தை முடிஞ்ச அளவு கடைப்பிடிக்கிற அளவுக்கு நமக்கு நல்லதே கொடுக்கும் அதுக்கடுத்து உலகத்தில் தவறு செய்யாத மனிதன் உலகத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தவறு செய்யாத மனிதன் உலகத்தில் இருக்கிறான் என்றால் அவன் தெய்வ பிறவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கறோம் அவன் தெய்வந்த அப்படிங்கிற கருத்தை நம்ம எடுத்துக்கறோம் தவறு செய்யாமல் இருக்கிறது இந்த காலத்துலேயும் கடினம் முன்னால் மகாபாரதத்திலே ஒரு சின்ன ஒரு கதை மகாபாரதத்துல யுத்தமெல்லாம் முடிஞ்சிருச்சு யுத்தம் முடிஞ்ச பிறகு அசுவத்தாம என்ன பண்ணுற பிரம்மாஸ்திரத்தை விடுறார் விட்டவுடனே கற்பஸ்திரிகள் அத்தனை பேருக்கும் அந்த குழந்தையான சிசுவானது பூரா அந்த இறந்து பறக்குது அந்த அளவுக்கு அசுவத்தாமா ஒரு பிரம்மாஸ்திரத்தை விட்ட அப்பொழுது அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு அவனுடைய மனைவி கற்பமாக இருந்திருக்கு அந்த கற்பமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையானது அந்த சிசுவானது பிறந்து இறந்து பறந்துருச்சு இறந்து பறந்துருச்சு அபிமன்யு யுத்தத்தில் இறந்து போல்லை இருக்கிறது ஒன்று தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கிருஷ்ணனை நோக்கி எல்லோரும் கிருஷ்ணனை பார்த்து பஞ்சபாண்டவர் சொல்கிறாங்க ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சு அது இறந்திருக்கு நீத கருணபுரியும்னு சொல்கிற கிருஷ்ணன் பார்க்குறார் இதுக்கு ஒரே ஒரு உபாயந்தே இருக்குது அந்த உபாயத்தை செஞ்சோம்னா அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுங்கிறார் என்ன உபாயம் அப்படின்னு கேட்டால் யார் சுத்த பிரமச்சாரியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பரிசும் பட்டுச்சுன்னா அந்த குழந்தை மேலே பட்டுச்சுன்னா அந்த குழந்தை உயிர் பெற்று எழும் அப்படிங்கிறார் அப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய பிரமச்சாரிகள் சன்னியாசி எல்லாம் எல்லா சாதுக்கள் எல்லாத்தையும் அழைச்சி சொல்கிற இருக்க வைத்து இந்த மாதிரி குழந்தை இறந்து போச்சு யாராவது சுத்த பிரமச்சாரியாக இருக்கிறவங்க தொட்டாங்கன்னு அதனுடைய பரிசம் பட்டுச்சுன்னா இந்த குழந்தை உயிர் உண்டாகும் அதனால் யாராவது சுத்த பிரமச்சாரி தொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே தொடுறதுக்கு பயப்படுறாங்க பிரமச்சாரி சன்னியாசி எல்லாருமே பயப்படுறாங்க அவங்களுக்குள்ளையே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே பரமேஸ்வரியம் போச்சுன்னு அர்த்தம் அதனால் தொட்டு உயிர் பெறலே உயிர் பெற்று இழலன்னா நம்மளை பார்த்து எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சால் ஒருத்தரும் தொடமாட்டார் அப்போ என்ன ஆச்சு ஒருத்தரும் தொடலிங்கவும் கிருஷ்ணரே போய் தொடர்றார் அந்த குழந்தைய தொடுறார் அது உயிர் பெற்று எழுது எழுந்துருச்சு பரிசம்பட்டு எழுந்ததுனால அதுக்கு பரிசுத்துன்னு பேர் அதே சொல்லுவார் ஒரு இடத்துல ஆயகுல மாதல் அளவிலோரை புணர்ந்திருந்தும் தூய பதின் ஆறாயிரவுடன் தோய்ந்திருந்தும் பரம முன்னே பரிசித்தை தீண்டி பிரமச்சரியன் செலுத்தும் பேரொழியே கண்வளீர் என்ன சொல்லி சொல்றாரு நான் சுத்த உண்மையானால் இந்த சிசுவானது இந்த குழந்தையானது உயிர் பட்டு எழட்டும் அப்படின்னு சொல்லி தொற்றாறு உயிர் பட்டு எழுந்தருது அப்போ என்ன அர்த்தம் பதினாறாயிரம் வருடம் தோய்ந்திருந்தும்னு சொல்கிறார் கோவிலர்களோடு இருந்தவர் சுத்த பிரமச்சாரின்னு சொல்லி அப்போ அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா நான் வந்து பிரம்மந்தேன் நான் பரமாத்மா நான் சரீரம் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்துலேயே அந்த பிரமநிலையிலே இருந்ததுனால அந்த நிலையில் இருந்து அதை சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் சுத்த பிரம்மச்சரியன்னு சொல்கிறார் உயிர் பெற்று எழுந்துருச்சு எதுக்கு சொல்ல வர்றோம் அந்த காலத்திலே அந்த சந்தேகம் வந்துருச்சு இந்த காலத்தில் சவர் செய்யாமல் கடினங்கிறதுக்காக ஒரு கதையை பார்த்தோம் அதனால் இந்த காலத்தில் தர்மப்படி வாழ்வதற்கு கடினம்னு பார்த்தோம் இருந்தாலும் கடைபிடிக்கணும் அதர்மம்லாம் எப்படி எப்படி இருக்குங்கிறதுக்கெல்லாம் இன்னும் ஒரு சின்ன உதாக கதையெல்லாம் பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒருத்தர் யானை வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் அந்த யானையை இன்னொருத்தையும் வாடகைக்கு பிடித்து போய் வேலை செஞ்சு சம்பாதித்து வா மாதம் மாதம் அவனுக்கு வாடகையை கொடுத்துக்கொண்டு வந்து கொண்டே இருந்திருக்கிறேன் ஒரு மூணு வருஷம் கழித்து அந்த யானை யானையை இறந்து போச்சு யானை வாடகைக்கு வாங்கிட்டு போனவே யானைக்காரங்கிட்ட போய் சொல்கிறேன் நீ கொடுத்த யானை இறந்து போச்சு நீ பணம் வாங்கிக்கிறியா இல்லை வேறு யானை வாங்கி தரவான்னு கேட்குறேன் அதுக்கு யானைக்காரன் என்ன சொல்கிறேன் எனக்கு பணமும் வேண்டாம் புது யானையே வேண்டாம் நான் கொடுத்த யானையே வேணுங்கிறேன் ரெண்டு மூணு பஞ்சாயத்து நடந்துருச்சு ஒன்று முடிவு ஆகலை வாடகைக்கு வாங்கிட்டு போன வேணா சொல்கிறேன் அடுத்த வாரம் நல்ல ஒரு முடிவு சொல்கிறேன்னு சொல்லிடுறேன் பஞ்சாயத்து முடிஞ்சு அடுத்த வாரம் பஞ்சாயத்து கூட்டியாச்சு ஞானக்காரன் வந்துட்டேன் பஞ்சாயத்துக்காரர் வந்துவிட்டேன் யானை வாடகைக்கு வாங்கிட்டு போனவே வரலை அவ வீட்டில் உட்காந்துக்கிட்டேன் கதவை லேசை திறந்து விட்டு கதவுக்கு பின்னால் ஒரு மண் செட்டி ஒன்றை வச்சு கதவுக்கு பின்னாடி மண் செட்டி ஒன்றை வச்சு அவன் உட்காந்துருக்குறான் பஞ்சாயத்துக்காரரை அவனை காண போய் கூப்பிடுவான்னு சொல்கிறாங்க யானைக்காரன் போகிறேன் கூப்பிட்றேன் வெளியே வரல யானைக்காரன் கதவை தள்ளி உள்ளே போகிறேன் போன உடனே கொஞ்சம் பஞ்சாயத்தில் உன்னை கூப்பிட்றதாக வாங்குறேன் இவன் கதவை தள்ளுன உடனே கதவுக்கு பின்னால் இருந்த மண் செட்டி உடஞ்சி போச்சு இவன் உடஞ்ச மண் செட்டியை எடுத்துக்கொண்டு வாடகைக்கு வாங்கிட்டு போனவன் பஞ்சாயத்துக்கு போகிறேன் யானைக்காரன் போகிறேன் இவனும் போகிறேன் பஞ்சாயத்துக்காரே இருக்கா பஞ்சாயத்தில் பேசுகிறேன் இனிமேல் யானையை கொடு அப்படிங்கிற இல்லை சரி நான் கொடுக்குறேன் நான் ஒரு சட்டி வச்சுருந்தேன் உடச்சி போட்டேன் அந்த சட்டியை கொடுக்கட்டும் அப்படிங்கிறேன் அது பிறகு இல்லை யானையை கொடுக்குறேங்கிறேன் இந்த மாதிரி வீட்டில் ஒரு சட்டி பின்னாடி வச்சுருந்தேன் உடச்சி போட்டேன் அதே சட்டியை எனக்கு கொடுக்கட்டும் நான் யானையை கொடுக்குறேங்கிறேன் அதே எப்படி ஒத்துக்கிற முடியும்னு சொல்கிறாங்க பஞ்சாயத்தில் இருந்தாலும் இது எப்படி யானைக்கும் எப்படி பொருந்தும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாது எனக்கு சட்டியை கொடுக்கட்டு நான் கொடுத்த யானையை கொடுத்துறேன்னு சொல்கிறேன் அப்போ ஆமாப்பா நீ சட்டியை கொடுத்துரு அவன் யானையை கொடுத்துருவேன் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க இது நடக்கிற காரியம்மா நடக்காது சட்டி உடஞ்சது உடஞ்சது யானை இறந்தது இறந்தது சட்டிக்கு யானைக்கும் சரியாக போச்சு அப்படின்னு தீர்ப்பு ஆயிடுச்சு அப்போ என்ன சொல்கிறோம் ஆன போனதுக்கு கவலை இல்லை யானை ஊரில் இல்லை அப்படிங்கிற சரியான தீர்ப்பு சொல்லலை அப்படிங்கிற அந்த மாதிரி அதர்மம் எந்தெந்த வழியிலையும் நடந்துக்கிட்டு அதே மாதிரி அதர்மம் மேலோங்கும் போது பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார் அதர்மம் மேலோங்கும் போது என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து பிறக்கிறது இல்லை பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை ஆனால் நான் பிறந்த மாதிரி காமிச்சிக்கிட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி அதர்மம் மேலோங்கும்போது அவர் பிறந்து அவதாரம் எடுத்து தர்மத்தை ரசிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி தர்மமானது ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் எப்படின்னு கேட்டால் பொய்மையும் வாய்மை இடைத்தே புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனில் அப்படின்னு சொல்கிறார் பொய்மையும் வாய்மை இடைத்தே புரைதீர்ந்த நன்மை பயக்கமெனில் அதாவது பொய்யானது ஒரு நல்ல நன்மையை உண்டாக்குமானால் அதுவும் வந்து அதுவும் உண்மைக்கு சமம்ங்கிறாரு வள்ளுவரே சொல்றார் அதுக்கடுத்து ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல ஒரு ரகசியத்தை கேட்டு அவன்கிட்ட போய் இன்னொரு க சொல்கிறேன் அது கோல் சொல்கிறதுன்னு அவனை பற்றி ஒருத்தன் பேசியிருப்பேன் இதை போய் அங்கே சொல்கிறேன் அதனால் வந்து பிரச்சனைகள் உருவாகுது ஆனால் இவன் சொல்கிறது உண்மைதான் இவன் அப்படியே கேட்டது அப்படியே போய் சொல்லிட்டான் அதனால் பிரச்சனை வந்துடுச்சு அதுக்காக இதை வந்து உண்மைதையும் பேசுறான்னு சொல்ல முடியுமா அது கோள் சொல்கிறேன் அதெல்லாம் செய்யக்கூடாது அதனால் இடத்துக்கடம் அந்த பொய் பொய்யானது இடத்துக்கடை மாறும் உண்மையானதும் இடத்துக்காரம் ஆகும் உண்மையத்தையும் சொன்னேங்கிறதுக்காக அது வந்து சரியாகுமா ஒத்துக்கிற முடிய முடியாது அதே போல் இதுக்கடுத்து இன்னொரு இன்னொரு தர்மத்திலேயே சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு இருக்குது சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு இருக்கு எப்பொழுதும் எல்லோரும் எப்பொழுதும் கடைப்பிடிக்கிறதுக்கு சாமானிய தர்மம்னு பேரு ஒரு விசேஷத்தில் கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு காலத்தில் கடைப்பிடிக்கிறதுக்கு விசேஷ தர்மம்னு பேரு இப்போ அகிம்சை அப்படி அடுத்த உயிர்களை துன்பப்படுத்தக்கூடாது கொள்ளக்கூடாது அப்படிங்குறதே அகிம்சைன்னு சொல்கிறது இது வந்து தர்மம் இது எல்லோரும் கடைப்பிடிக்கணும் அடுத்த பகலை மனோ வாக்கு காயத்தினால் துன்பப்படுத்தக்கூடாது இதுக்கு அகிம்சை இது தர்மம்னு பேர் ஆனால் இதே இது யுத்தத்தில் யுத்தத்தில் எதிரியை கொள்ளுவது அது வந்து தர்மம் வேற்று நாற்று படைகளை இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்தின கொள்றன்னா அது வந்து அதர்மம் கிடையாது அது வந்து தர்மம் அதனால் இராணுவ வீரன் எதிரியை கொள்வது தர்மம் நம்ம சாதாரணமாக மனிதர்களை கொள்ளுவதோ துன்பப்படுத்துவதோ அதெல்லாம் பாவம் இதை நம்ம இடத்துக்கார அதுக்காக இராணுவ வீரன் அங்கே கொள்றேங்கிறதுக்காக இங்கே வந்து அதே இராணுவ வீரன் இங்கே உள்நாட்டில் போய் யாராவது கொண்டோன்னா அது பாவம் அதனால் இடத்துக்கடை அந்த தர்மம் இதெல்லாம் மாறும் அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு அடுத்து நமக்கு மூன்று குணங்கள் இருக்குங்கிறத பார்க்குறோம் மூன்று குணங்களை பார்த்தோம் சத்துவகுணத்தை பற்றி இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூன்று குணங்கள் இருக்குது குணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம பார்க்குறோம் பார்த்து கடைபிடிக்கணும் சத்துவகுணத்தை வந்து அருள் உடைமை புலால் மறுத்தல் தவம் கூடா ஒழுக்கமின்மை கல்லாமை வாய்மை வெகுழாமை கொல்லாமை விவேகாதி நான்கு சாதனங்கள் துஷ்டி மானமின்மை டம்பமின்மை அஹிம்சை சமை ஆர்ஜபவம் அப்படின்னு சொல்லி இவைகள்லாம் சத்துவகுணத்தோடு சேர்ந்தது இவையெல்லாம் சத்துவகுணத்தோடு சேர்ந்தது அருள் உடைமை அப்படின்னு என்னான்னு கேட்டால் நம்ம கருணை பண்ணுறது இறக்கப்படுறது அன்பு செலுத்துறதுக்கு அருள் உடைமைன்னு பேர் அருள் உடைமை கருணை கருணை செலுத்துறது அன்பு செலுத்துறது புலால் மறுத்தல் ஆமிஷம் கூடாது. தவம் தவம்னா மன இந்திரியங்களை தவறான வழியில் செல்லவிடாமல் தடுத்தல் அதன் பொருட்டு விரதங்களை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு தவம்னு பேர் மனதோ இந்திரியங்களோ இந்திரியங்கள் வந்து ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள்லாம் இருக்கின்றன இவையெல்லாம் தவறான வழியில் போகாமல் தடுப்பதற்காக நமக்கு என்ன சீரோ விரதம் இதுகளெலாம் கடைபிடிச்சி இருக்கிறதுக்குத்தான் தவம்னு பேர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு அவுகவுக வர்ணம் அவுகவுக ஆச்சிரமத்தில் இருக்கக்கூடிய தர்மத்தை கடைபிடிக்கிறதே தவம் என்று இன்னொரு அர்த்தம் இருக்கு அவங்க என்ன வருணம் அவுகவுக என்ன ஆச்சரமோ வர்ணங்கிறது பிராமணன் வைசியன் சூத்திரன் சத்திரின்னு சொல்லி நான்கு வர்ணம் வர்ணம்னா ஜாதினு அர்த்தம் அதுக்கடுத்து ஆச்சரம்கிறது பிரம்மச்சரியம் கிரகஸ்தன் வானப்பிரசன் சன்னியாசம்னு நான்கு ஆச்சிரமங்கள் இருக்கின்றன பிரமச்சரியா அப்படிங்கிறது பிரமச்சாரியாக இருந்து கல்வி கற்றுக்கிறது திருமணத்துக்கு முதல் இருக்கிறது பிரமச்சரியம் திருமணம் ஆன பிறகு இருக்கிறது கிரகஸ்தன் கிரகஸ்தனாக இருக்கிறவன் திரும்பவும் பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு ஒதுங்கிக்கிறதுக்கு பேர் வானப்பிரஸ்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் போகிறதுக்கு பேர் சன்னியாசம் அந்தந்த வர்ணத்தில் அந்தந்த ஆசிரமத்தில் என்ன தர்மம் இருக்கோ அதை கடைப்பிடிக்கிறதே தவம்னு ஒரு அர்த்தம் அது ஒரு அர்த்தம் அதுவும் அதுவும் ஒரு கருத்து கூடா ஒழுக்கமின்பு தீய ஒழுக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது கல்லாமை பிறருடைய பொருளை வஞ்சித்து வஞ்சித்து கொள்ள அடுத்த பொருளை நம்ம மறைமுகமாக நம்ம எடுத்துக்கொள்ளு நினைக்கக்கூடாது வாய்மை வாய்மையை உண்மையை பேசுகிறது வெகுழாமை கோபம் கொள்ளாமல் இருக்கிறது கோபம் கொள்ளாமல் இருக்கிறது கொல்லாமை பிராணிகளை மறந்தும் கொள்ளுதல் செய்யாமல் இருக்கிறது பிராணிகளை கொல்லாமல் இருக்கிறது அதுக்கு பிறகு விவேகாதி நான்கு சாதனங்கள் விவேகாதி நான்கு சாதனங்கள்னு ஒன்று இருக்குது அது ஞானத்துக்கான சாதனங்கள் விவேகம் வைராக்கியம் சமாதி சர்க்க சம்பத்து மம்மூச்சித்துவம் அப்படின்னு சொல்லி நான்கு சாதனங்கள் இருக்குது இது விரிவை வந்து நம்ம நூல் பார்க்கும்போது பார்க்கலாம் இந்த நான்களும் ஞானத்தை அடைவதற்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது கடைப்பிடிக்க வேண்டியது அது விவேகாதி நான்கு சாதனங்கள் விவேகம் வைராக்கியம் சமாதி சர்க்க சம்பத்து அப்படின்னா சமம் தமம் உடல் சகித்தல் சமாதான சொல்லி ஆறு சாதனங்கள் இருக்கின்றன அது ஆறு ஒன்றாக சொல்லப்படுகிறது மும்மூச்சத்துவம் அப்படின்னு சொல்லி இதனுடைய விளக்கத்தெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் சத்துவகுணத்தோடு சேர்ந்தது துஷ்டி துஷ்டின்னா கிடைத்ததை கொண்டு சந்தோஷமா இருக்கிறது கிடைச்சதுன்னு நினச்சி சந்தோஷமா இருக்கணும் மனுஷால் அப்படி இருக்கிறதுக்கு யாரும் வரும்பட கிடைச்சது பத்தலே இருக்காது கிடைச்சது நினைச்சி திருப்தி யாருக்கும் கிடையாது அப்படின்னா துஷ்டி இல்லைன்னு அர்த்தம் மானமின்மை மானமின்மை தனது குணத்தை புகழாது இருத்தல் தன்னுடைய குணத்தை வந்து புகழாமல் இருக்கிறது தம்பம் என்ப தனது தர்மத்தை வெளியிடாமை தான் செய்யக்கூடிய தர்மம் அந்த தர்ம தான தர்மம் மன்றம் இல்லை அதை வெளியிடாமல் இருக்க அப்படின்னா ஒரு உதாரணம் அறப்படி அன்னதான விடிய முட்டி மேலதாளம் சொல்லுவாங்க அறப்படி அரிசி அன்னதானம் விடிய மட்டும் மேலதாளமா மேலதாளம் எதுக்கப்பா பண்ற இவன் தான தர்மம் பண்ணுறான் எவ்வளவு அறப்படி அரிசி அன்னதான அரைப்படி அரிசி அதுக்கு அறப்படி அரிசி அன்னதானம் மட்டும் மேலதாளம் அப்போ எப்படி இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது டம்பம் இன்மைங்கிறது அஹிம்சை பிறருக்கு துன்பம் செய்யாது இருத்தல் சமை சமைனா பொறுமைன்னு அர்த்தம் இந்த காலத்தில் பொறுமையாக வாழ்றதுங்கிறது ரொம்ப கடினமான காரியமாக ஆனால் பொறுமையாக இருக்கணும் ஆர்ஜபம் நேர்மை வக்ரமின்மை வக்கரமின்மை நேர்மையாக இருக்கிறது வக்கரம்னா வக்கரத்தன்மைன்னு சொல்லுவாங்க அதை கொடூரமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆர்ஜபம்னு பேரு இந்த மாதிரியான குணங்களுடையதெல்லாம் சத்துவணத்தோடு சேர்ந்தது அருளுடைமை புலால் மறுத்தல் தவம் கூடா ஒழுக்கமின்மை கல்லாமை வாய்மை வெகுளாமை கொல்லாமை விவேகாதி நான்கு சாதனங்கள் துஷ்டி மானமின்மை டம்பமின்மை அஹிம்சை சமை ஆர்ஜவம் என்று இவைகளெல்லாம் நமக்கு சத்துவணத்தோடு சேர்ந்தது இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது மனிதன் குணங்களால் அவனது பிற பிறவி மாறுகிறதுன்னு பார்த்தோம் மனித பிறவி மிருகப்பிறவி தெய்வ பிறவி அப்படின்னா தெய்வத்தன்மை விலங்குத்தன்மை மனிதத்தன்மை தெய்வத்தன்மை இப்படியெல்லாம் மாறலாம்னு பார்த்தோம் தர்மத்தை முடிந்தளவு கடைபிடிக்கணும்னு பார்த்தோம் மூன்று குணங்களில் சத்து குணத்தையும் நம்ம பார்த்தோம் இனி அடுத்த வகுப்புல ரஜோ குணம் தமோ குணத்தையும் நம்ம பார்க்கலாம் தந்தை தாயாவானும் சர்கதியதியும் காவானும் அந்த மிலா இன்ப நமக்கு வானும் எந்த நுயர்தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம்